வணக்கம் லட்சுமியின் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி ஆடி மாதம் இரண்டாம் நாள் புதன் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் வண்டலூரில் நவீன உள் விளையாட்டு அரங்கத்தை காணொளி மூலம் முதல்வர் பழனிசாமி திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீட் தேர்வில் பூஜ்ய மதிப்பெண் பெற்றவர்களும் மிக குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களும் மருத்துவக் கல்வி பையில் இடம் கிடைத்துள்ளதை தனியார் ஆங்கில நாளேடு அம்பலப்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பாமாக்க நிறுவனர் ராமதாஸ் இதைவிட வேறு காரணம் நீட்டை ஒழிக்க என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் மீதான சொத்துக்குவிப்பை ஆர் எஸ் பாரதி புகார் அளித்து மூன்று மாதமாக ஏன் விசாரணை நடத்தவில்லை வழக்கை ஏன் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடக் கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை அடையாறில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மணிமண்டபம் திறக்கப்பட்டு எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் இன்னமும் அவரது வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் கூட இடம்பெறவில்லை சென்னையில் நகை வாங்குவது போல் நடித்து மூன்று பெண்கள் பதினேழு சவரன் நகைகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன நாகை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் வருகிற பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதை முன்னிட்டு நாகை மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளை மறுசீரமைப்பு செய்வது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது கோவை கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் போலி பயிற்சியாளர் ஆறுமுகத்தை நான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்வால் இருபத்தி இரண்டு லட்சம் பயணிகளின் வருகை குறைந்துள்ளது என்று போக்குவரத்து தெரிவித்துள்ளார் இதை சரி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் நடக்கும் வருமான வரி சோதனைகளுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார் தமிழகத்தில் பனிரெண்டு இடங்களில் நீட் பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் கேரளாவில் கனமழையின் காரணமாக முப்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நிவாரண முகாம்களில் தங்க வெள்ள நீர் பல இடங்களில் இன்னும் வடியவில்லை என கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நடிகை அலியா பட் கொடுத்த நிதியுதவியைக் கொண்டு கர்நாடக மாநிலத்தில் உள்ள மின்சாரம் இல்லாத ஒரு கிராமப்பகுதிக்கு சோலார் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது தேச நலனுக்குரிய விஷயங்கள் பிரச்சினைகளை ஆக்கப்பூர்வமாக விவாதித்து நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்தி செல்ல அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அனந்த்குமார் தெரிவித்தார் புல்லட் ரயிலுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்யும் மத்திய மாநில அரசுகளால் விவசாயிகளின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த பணமில்லையா என்று சிவசேனா கட்சி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது ராகுல் காந்தி வெளிநாட்டுக்காரர் அவர் ஒருபோதும் இந்திய அரசியலில் சாதிக்க முடியாது என பேசிய பகுஜன் சமாஜ் கட்சியின் துணைத் தலைவரை அக்கட்சியின் தலைவர் மாயாவதி அதிரடியாக நீக்கியுள்ளார் ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு ராணுவ பயிற்சி அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் பேரவையை இல்லாமல் செய்வதற்காக பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அங்கு பயிலும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஓட்டுநர் உரிமம் பிறப்பு சாதி சான்றிதழ்கள் உள்ளிட்ட நூறு வகையான அரசு சேவைகள் டெல்லிவாசிகளின் வீடு தேடி வர உள்ளது நாட்டில் முதல் முறையாக வித்தியாசமான திட்டத்தை ஆம் தலைமையிலான அரசு அமலாக்குகிறது தங்களை சரிவர கவனிக்கவில்லை என்றால் மகனுக்கு எழுதி கொடுத்த சொத்துக்களை பெற்றோர் திரும்ப பெற்று என மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திருமலையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள மகா சம்பிரோஷன விழாவின் போது ஏழுமலையான் கோயிலின் ஒன்பது நாட்களுக்கு மூடும் முடிவை கைவிட்டுள்ளது பொருளாதார தடை விதித்த அமெரிக்காவுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று ஈரான் தெரிவித்துள்ளது சவுதியில் இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடகரை கட்டிப்பிடித்த பெண்ணுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மங்கோலியாவில் அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலையால் பூமி அப்படியே ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து ஆறு போல் ஓடுகிறது என ஷேர் செய்யப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தின இரண்டாயிரத்தி ஆண்டில் மார்ச் மாதத்துடன் பிரிட்டன் அதிகாரபூர்வமாக விலகிவிடும் என்பதால் வர்த்தகம் வெளியுறவு கொள்கைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஐரோப்பிய யூனியனுடன் நடத்தப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது மகள் மரியம்மின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் பணமதிப்பு நீக்கம் காலத்தில் கூடுதல் நேரம் வேலை பார்த்ததற்காக ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தை திரும்ப செலுத்தக் கோரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது கிளை வங்கிகளுக்கு சுற்றறிக்கை உள்ளது அமெரிக்காவில் விசா புதுப்பிப்புக்காக காத்திருக்கும் நபர்களை அரசை அழைத்து நோட்டீஸ் அனுப்பி விசாரணை செய்யும் உரிமையை அளித்துள்ளது இப்படி நோட்டீஸ் அளிக்கப்படும் நபர்களுக்கு விசா ரத்து செய்ய அதிக அளவிலான வாய்ப்புகள் உள்ளது இதனால் ஐடி ஊழியர்கள் பலரும் அமெரிக்காவை விட்டு வெளியேறும் சூழ்நிலை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெண் தொழில் முனைவோரை ஊக்குவித்தால் அடுத்த முப்பது ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பத்து உயரும் என நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி அமிதாப் காந்த் தெரிவித்துள்ளார் திரையரங்குகளில் வெளி உணவுப் பொருட்களை வரலாம் என்ற மகாராஷ்டிரா அரசின் உத்தரவை தொடர்ந்து கேட்டர் நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பு கடுமையாக சரிந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து டாஸ் போடும் முறையை நீக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் கேப்டன் டுப்ளஸி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் சென்று 2 நான்கு நாட்கள் கொண்ட டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது முதல் நாளில் இலங்கை அணி 55 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஏழு ரன்கள் எடுத்துள்ளது இந்தியாவின் அர்ஜுன் டெண்டுல்கர் தனது முதல் விக்கெட்டை பதிவு செய்துள்ளார் பத்தொன்பது வயதான பிரான்ஸ் நாட்டு அதிரடி நாயகன் கிளியான் எம்பாப்பே உலகக்கோப்பை சம்பளம் முழுவதையும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் நலனுக்காக நன்கொடையாக வழங்கியுள்ளார் ஒருநாள் தொடர் முடிந்த பிறகு இந்தியா இங்கிலாந்து இடையே ஐந்து டெஸ்ட் போட்டி நடைபெறுகிறது இதற்கான இந்திய அணி வீரர்கள் தேர்வு இன்று அல்லது நாளை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திரைச்செய்திகள் வீரன் இயக்குனர் பறைத் உருவாகும் அடுத்த ஆக்டோபஸ் இப்படத்தில் பல முன்னணி நட்சத்திரங்களோடு முதன்மை கதாபாத்திரத்தில் ஆக்டோபஸ் ஒன்றும் நடிக்க இருக்கிறது போப்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டுள்ள உலகின் நூறு மிக உயர்ந்த சம்பளம் பெறும் நட்சத்திரங்கள் பட்டியலில் அமெரிக்கன் குத்துச்சண்டை வீரர் பிலாய்ட் மேவேதன் முதலிடம் பிடித்துள்ளார் அக்ஷய்குமார் எழுபத்தி ஆறாவது இடத்திலும் சல்மான் கான் எண்பத்தி இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் கடைக்குட்டி சிங்கம் படம் தெலுங்கில் சின்னபாபு என்ற பெயரில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா இந்த படத்தை பார்த்து படக்குழுவினருக்கு பாராட்டை தெரிவித்துள்ளார்